السلام عليكم ورحمة الله وبركاته نعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات عامالنا ما يخذل الله فلا مذللا وما يظل فلا حاذيلا وأشرد أن لا إله إلا الله واختغ لا شريكلا وأشرد أن محمد عبده ورسوله அல்லாஹு அலா முகமதின் தபு யுத்தத்திற்கு மக்களை எல்லாரும் எல்லா மக்களையும் வர சொன்னாங்க கட்டளை பிறப்பித்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ரசுல்லா சல்லாஹம் பொதுவாகவே எந்த ஒரு யுத்தத்திற்கு போனாலுமே மதினாவுக்கு பொறுப்பாக பிரதிநிதியாக ஒரு நபரையும் ரசூல்லாய் சல்லாஹத்துக்கு பிரதிநிதியாக ஒரு நபரையும் நியமிச்சுட்டு தான் போவாங்க இந்த போருக்கு போகும்போது தபி யுத்தத்துக்கு வந்து மதினாவுக்கு பொறுப்பாக நியமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா முகமது பின் மஸ்லமா ரத்தியுல்லா அனுகூ அவர்களை மதினாவிற்கு பிரதிநிதியாகவும் ரசுல்லாய் சல்லாஹத்துடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளராக அலிபின் அபிதாலு ரூ அவர்களையும் பொறுப்பாக நியமிச்சுட்டு அலிர் விட்டுட்டு போயிட்டாங்க அலிர் அல்லானு வந்து சுமையாத்தி இருக்கிறார் போல அதனாலதான் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்றாங்க இப்ப என்னாவது அப்படின்னு சொன்னா அலிர் அல்லானு ரசூல்லா சந்திட்டு பொதுவாகவே அலிர்ல்லானு அல்லாஹுடைய பாதையில ரொம்ப வீர போராடக்கூடிய ஒரு நபர் அவங்களுக்கு இந்த முக்கியமான ஒரு தருணத்தில் நடக்கக்கூடிய போர் இது ரோமர்களோடு எதிர்த்து போராட போற மிகப்பெரிய ஒரு போர் அதுல நம்ம கலந்துக்க முடியல அப்படிங்கிற ஆதங்கமும் இருந்துச்சு அப்ப இந்த மாதிரி கிண்டலும் பண்ணவும் ரசூல வந்து யார் ரசூலா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்கிறாங்க இந்த மாதிரி கிண்டலும் பண்றாங்க யூதர்கள் வந்து இந்த மாதிரி நையாண்டி பேசுறாங்க அப்படின்னு பிறகு ரசூல் சல்ல செல்லம் அலி உள்ள பாத்துட்டு மூசாலை செல்லம் ஆறு நலத்தை விட்டுட்டு போன மாதிரி தங்களுடைய மக்களை எல்லாமே பொறுப்பில் விட்டுட்டு போனாங்களோ அந்த மாதிரி விட்டுட்டு இருக்காதா அது உங்களுக்கு போதுமானதாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் நபியாக இருந்தார் எனக்கு பிறகு நபி கிடையாது அப்படிங்கிற அப்ப எவ்வளவுக்கு உரிய ஒரு விஷயம் இது மக்களை எல்லாமேசுல எந்த ஸ்டேட்டஸ்ல மூசலோ அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் போறேன் ஈக்குவலானது வந்து இதை எவ்வளவோ தூரத்தை கொண்டு போய்றாங்க இந்த அதிச இதை இதை வைத்துதான் வழிடுவதற்கு இந்த அதிச முக்கியமான அதிசய பயன்படுத்துறாங்க நம்ம அவளும் அவங்க அதற்கு பிறகு நபி கிடையாது சகாபாக்கள் மற்ற சகாபாக்கள் எப்படி அவர் சித்திக்கிறது இல்லானவோ உமர்றது இல்லானவோ அவர்களை போல அழிர் அல்லானவும் உயர்ந்து சிறப்பித்த சகாபாக்கள்ல ஒருவர் அப்படிங்கிற மாற்ற ஆனா நம்ம ஷியாக்கள் தூரத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறத கருத்து இருக்கலாம் அப்ப அவர் ரசி சொல்லலாம் இவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு விஷயத்தை சொல்லி அழிர் அல்லானுவ நீங்க எங்க குடும்பத்திற்கு ரசூல்லாய் சொல்லாச குடும்பத்திற்கு அவர்கள் பொறுப்பாளராக நபிசுல்லா நியமிச்சுட்டு போறாங்க அவர்களும் குடும்பத்தில் ஒரு அங்கம் தான் அழிர் இல்லனும் ரசூல்லாய் சொல்லுடைய குடும்பத்தில் ஒருவர் அப்ப நபிசலமும் அவர்களுடைய படையும் மொத்தமாக ரோமர்களை நோக்கி கிளம்பு கிளம்புன என்ன பண்றாங்க முஸ்லீம்கள் வந்துட்டு அரபுகளோடு போரிட்டது போல இதையும் இவங்க ரோமர்களையும் நினைச்சுக்கிறாங்களா இவங்க நார்மலா எல்லா படைக்குமாரையும் போயிட்டு திரும்ப கயிறுகளால் கட்டப்பட்டு கொண்டு வருவாங்க பாருங்க அப்படின்னு மக்களுக்கு மத்தியில் கிண்டல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க வெளிப்படையாக முஸ்லீம்களாக வாழ்ந்த ஒரு அச்சத்தை பெய்டு ஆர்மி அதுமில்லாம உலகத்திலேயே அன்னைக்கு நம்பர் ஒன் சூப்பர் பவர் ரோமர்கள் தான் இந்த மாதிரி கிண்டல் பண்ணும் போது அச்சுறுத்தும் போது கண்டிப்பாக அவர்களுக்கு உள்ளத்தில் பயம் ரச அல்லா தலா இதை வகி மூலமாக அறிவித்து அவங்கள்டோ அவங்கள்ட்ட போயி யாரே அம்மார்பின் யாசிறதில்லான்னு அனுப்பி அவங்கள போய் கூட்டிட்டு வாங்க அவங்கள்ட்ட இதெல்லாம் நீங்க பேசுனீங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுங்க நீங்க இந்த மாதிரி பேசினீங்களா அப்படி அவங்க மறுத்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பேசினது எல்லாத்தையும் ரசுல்லா சொல்லத்துக்கு எல்லா வகையின் மூலமா தான் அறிவிச்சு குடுத்துட்டோம் அப்பா அப்படின்னு கேளுங்க அப்படின்னு ரசுல்லா சொல்லம் அனுப்புறாங்க அப்ப அதே மாதிரி அந்த நபர்கள்ட்ட போறாங்க போய் அங்க இந்த மாதிரி பேசுனீங்களான்னு கேட்கும் போது இல்லங்கிறாங்க முனாஃபிதான வாய திறந்தா பொய் தான் முனாஃபிகளுடைய பண்புகளே அது ஒண்ணும் இல்ல திறந்தா வாய திறந்த பொய் பேசுவான் வாக்கு மாறுதலாம பேசுவான் அப்ப இல்ல அப்படிங்கிறாங்க ரசோல்லா சோலவாசம் இதெல்லாம் பேசுனீங்களான்னு கேளுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்கல்ல அம்மா இருக்க அப்ப அவங்க போய் வயிறு வச்சுட்டாங்க அல்லாத்தாலா இத பத்தி தான் சூரத்து தௌபால அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறாவசன சொல்லி காட்டுறான் இதை பற்றி நீர் அவர்களை கேட்டால் அவர்கள் நாங்கள் வீண் பேச்சில் விளையாடி கொண்டும் தான் இருந்தோம் என்று நிச்சயமாக கூறுவார்கள் அல்லாஹுவையும் அவனது வசனங்களையும் அவனுடைய தூதரையுமா நீங்கள் பரிகசித்துக் கொண்டு இருந்தீர்களா என்று நபிய கேட்பீராக நீங்கள் நம்பிக்கை கொண்ட பின் நிச்சயமாக நிராகரித்து விட்டீர்கள் அதாவது சப்ப காரணங்கள்லாம் சொல்லாதீங்க நீங்க வந்துட்டு நம்பிக்கை கொண்ட பிறகு நிராகரித்துட்டுங்க அப்படின்னு அல்லாஹலா இங்க சொல்றான் நாம் உங்களில் ஒரு கூட்டத்தாரை மன்னித்தாலும் மற்றொரு கூட்டத்தாரை அவர்கள் குற்றவாளிகளாகவே இருப்பதால் நாம் வேதனை செய்வோம் அப்படின்னு அல்லா தலா சொல்லி காட்டுறோம் அப்ப இங்க நாம கருத்துல கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா மார்க்கத்தை அல்லாஹை அல்லாவுடைய தூதரை ஹதீச அல்லாவுடைய சட்டத்தை கிண்டல் பண்றது விளையாட்டுக்கு தானே அங்கே பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க கிண்டல் பண்றதுக்கு இது சாதாரண ஒரு பாவம் இல்லை குஃபுருக்கு கொண்டு போய் விடுற ஒரு பாவம் இன்னைக்கு நம்ம இடத்துல ரொம்ப மலிவாக காணப்படுற பாவம் இது ஒரு சட்டத்தை எடுத்து சாதாரணமா கிண்டல் பண்ணி பேசும் அல்லாவுடைய ஒரு ஹதீச எடுத்து சாதாரணம் நம்சலாசத்து எடுத்து நாம வந்து ஒரு விளையாட்டுக்காக கிண்டல் பண்ணியும் அந்த பரிகசத்தும் பேசுறோம் ஆனா இது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமான பாவம் கிடையாது அதை நம்ம கருத்துல கொள்ளணும் இன்னைக்கு பல மக்கள் அல்லாவுடைய ஒரு சட்டத்தை எடுத்து இந்த சட்டம் வந்து இன்னைக்கு நகைப்பு குறையுது இந்த சட்டம்லாம் இன்னைக்கு ஒத்து வராது அப்படின்னு பரிகசித்து பேசுறத கூட பார்க்க முடியுது அப்ப இது ஒரு குஃபுர்ல கொண்டு போய் கொண்டு போய் விடக்கூடிய செயல் அப்படிங்கறத நம்ம கருத்துல கொள்ளணும் அதே போல இன்னைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய செயல்கள்ல இதுவும் ஒரு செயல் அதே போல இன்னொரு விஷயம் நம்ம கருத்துல கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு இங்க முனாஃபிக்குகள் எப்படி முஸ்லீம்களுடைய உள்ளத்துல அச்சத்தை என்ன சொன்னாங்க இந்த மாதிரி பலகீனமானவங்க அவங்க எப்பேற்பட்ட படையை உண்டை கொண்டவங்க அவங்க எவ்வளவு பெரிய பவரு அவங்க எடுத்து வரும்போது கயிறு கட்டி கைதிகளா வருவீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க பயமுறுத்துனாங்க இன்னைக்கு நம்மள்டே இந்த இந்த நிலைமை இருக்குது நாம பெரும் ஊர்களை பெரும் நாடுகளை பார்த்து சூப்பர் பவர் பார்த்து ஏதோ முஸ்லீம்கள் வீக்கா இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணமும் நம்மளிடத்துல இருக்குது யாராவது ஒரு அல்லாவுடைய பாதையில அவர்கள் வந்து செயல்படணும் அவர்களையும் அல்லாவுடைய முயற்சி செய்யக்கூடிய டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது ஏன்னா அல்லாஹ் சொல்றான் குன்தும் நீங்க தான் சிறந்த சமுதாயங்கிறான் எப்ப எவ்வளவு கூட்டம் தான் சரி என்ன பெரிய கூட்டம் மூத்த ஆயுதத்துல வெறும் மூவாயிரம் பேர் அங்க ரெண்டு லட்சம் பேரு இங்க இந்த யுத்தத்துல லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க அப்ப அல்ல அந்த சமுதாயத்தை பார்த்துதான் எண்ணிக்கையை பார்த்து அல்லா சொல்லல ஈமான் அல்ல அதே போல அல்லாஹேலும் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறான் வல்லிப்பு தொழில் முத்தகீன் அப்படிங்கிறான் யாருக்கு வெற்றி அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்றான்னா முத்தகீன்களுக்கு தான் வெற்றி ஈமான் கொண்டவர்களுக்கு தான் இறுதி வெற்றி அப்படிங்கிறான் இறுதி வெற்றி நமக்கு தான் அப்ப இப்ப நாம பழகினோம் நம்ம எண்ணிக்கையில குறைவு நம்ம வந்து பொருளாதாரம் இல்ல நம்மள்ட்ட போது ரிசோர்ஸ் இல்ல அப்படின்னு நம்மளை நாமளும் நம்மளை அடுத்தவர்களையும் நாம வந்து எந்த நேரத்திலையும் அவர்களை டிமோட்டிவேட் பண்ண கூடாது அப்படிங்கறத இந்த வசனங்கள் மூலமாக இந்த படிப்பினைகளை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும் இப்ப அடுத்ததாக இந்த யுத்தத்தில் நடந்த அபுதர் ரதியுல்லானுடைய ஒரு சம்பவத்தை பார்ப்போம் அபுதர் ரதியுல்லானு என்ன வருது அப்படின்னு சொன்னா நபிசுல்லா படை கிளம்பிருச்சு படை கிளம்பின பிறகு எல்லா சகாபாக்களும் ஒவ்வொரு சகாபாக்களும் குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொல்றாங்க இவர்கள் வரல இன்னார் வரல இன்னார் தங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் சொல்லும் போது ரசூல்லா சுல்லாஹ்லம் என்ன சொல்றாங்க அவர்கள்ட்ட ஏதாவது நலவு இருந்துச்சுன்னா அவர்களை கொண்டு ஏதாவது நலவு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அல்லா வர வச்சிருப்பான் அவர்கள்ட்ட ஏதாவது நலவு இல்ல தீமை இருந்துச்சுன்னு சொன்னா அல்ல அவர்களை விட்டு அவங்கள பாதுகாத்துட்டான் அப்படின்னு நபி சொல்லாஹலம் பதவி சொல்லிட்டே வந்தாங்க அப்ப சகாபாக்கள் என்ன பண்றாங்க அபுதர் ரதி பெயரையும் குறிப்பிட்டு யார சொல்லா அபுதர் ரதி அவர்களுக்கும் நபிசுறாங்க அவங்க இருந்துச்சு அவரை கொண்டு தீமை அல்ல அவரை வராம தடுக்கதே உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நபிசுலாசம் சொல்றாங்க சொல்லிட்டே நடந்துட்டே இருக்கிறாங்க அப்ப தூரத்துல பார்த்தா ஒரு நபர் வராரு எப்படி வராரு நடந்து முடியாத வெறுங்காலும் நடந்து வராரு என்ன அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்தோடனே கேட்டா அவதர்லான்னு சொல்றாரு ஒட்டகம் ரொம்ப பலகீனமான ஒட்டகமா இருந்துச்சு அங்க கிளம்பி வர்றதுக்கு லேட் ஆயிருச்சு என்ன பண்றேன் ஒட்டகத்தை அப்படியே விட்டுட்டு ஒட்டகத்தை அந்த இடத்துல விட்டுட்டு முடிஞ்சத கையில தூக்கிக்கிட்டு எவ்வளவு தேவையான அத்தியாவசியமான பொருளை மட்டும் தூக்கிக்கிட்டு வெறும் காலோட பாலைவனத்துல ஓடி வராங்க அல்லாவுடைய பாதையில போராடுவதற்கு அவ்வளவு ஆர்வம் கொண்ட அவதர் ரிலானோ நபிசுல்லா வராங்க வந்து நடந்ததெல்லாம் சொல்றாங்க நடந்தபிசுல்ல சொன்ன பிறகு நபிசுல்ல வந்துட்டு அங்கு அபுதர் ரதுலுக்கு துவா செய்ய நபிசுல்லா அல்லா உங்களுக்கு அப்படின்னு ரதுல்லுக்கு துவா செஞ்சுட்டு நபிசுல்லா மேலும் ஒரு முன்னறிவிப்பையும் செய்யறாங்க என்ன சொல்றாங்க ரகமத் உங்க மேல இறங்கட்டுமாங்க நீங்க வந்து தனியாவே வந்தீங்க தனியாகவே மரணிப்பீங்க தனியாகவே எழுப்பப்படுவீங்க மறுமையில அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்னது காலங்கள் ஓடுது காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்குது ஒரு கட்டத்தில் ரசூல்லாவுடைய மரணத்திற்கு பிறகு அபுபு கிறித்திடைய மரணத்திற்கு பிறகு உமர் ரதில்லானுடைய மரணத்திற்கு பிறகு உஸ்மான் ரதில்லான்னுடைய ஆட்சி காலத்துல அவர் வந்து ஷாம் தேசத்துல இருக்கிறார் யாரு அபுதர் ரதிலான் ஷாம் தேசத்துல அந்த நேரத்தில் அதிகப்படியான அவங்கள்ட சொத்துக்கள் இருக்குது அதிகமானோடு செய்து பல கனிமத்துக்களை பெற்று அவர்கள் வச்சிருக்கவே கூடாது அவர்கள் கையில் அன்றாட தேவைக்கு தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாத்தையும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில இருந்தாரு அதே போல யாரெல்லாம் அப்படி இல்லாம இருந்தாங்களோ எல்லாத்தையும் ஏசக்கூடியவரை அந்த கூடியவர் அருந்தர் அப்ப அவருடைய கருத்து அது ஆனா அல்லா தலா ஜக்காத்து நம்ம பே பண்ணிட்டோம் உரிய ஜக்காத்து கொடுத்துட்டோன்னு சொன்னா எவ்வளவு சொத்து இருந்தாலும் அது நமக்கு ஹலால் தான் அதே அப்படி ஒருவேள் நம்ம சொத்தே வச்சிருக்க கூடாது அப்படின்னா அல்லா தலா குரான் சொத்துரிமை சட்டத்தை சொல்லி இருக்கவே மாட்டான் நம்ம இறந்ததுக்கு பிறகு பாக்கி உள்ளதா அங்கு வாரிசு கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறான் அப்தர் ரந்தில்ல கருத்து அது அப்ப இந்த பிரச்சனை வந்து உஸ்மான் ரது லானுக்கு அவங்களுக்கு கொண்டுவரப்படுது மூவாவை ரதுலானு சார்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே அபுதரது இல்லுவ கிளம்பி மதினாவுக்கு வந்துடுறாங்க மதினாவிற்கு வந்த பிறகு உஸ்மான் ரதில்ல என்ன பண்றாங்கன்னு சொன்னா நீங்க வந்துட்டு மதினாவில தங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க மதினாலும் மதே நிலைமைதான் ரசுல்லா செல்லால காலத்துல ஆரம்ப காலத்துல மக்காவுடைய காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் இந்த அபுதர் ரதில்லானு எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்ச ஒரு சகாமி நாங்க வந்து நபிசல்ல காலத்துல இப்படி இல்ல இப்படி இருக்கிறதுலாம் இஸ்லாத்துல முரணானது அப்படிங்கிற ஒரு கருத்துல இருந்தேன் அப்ப மதினாவிற்கு வந்தும் அவருக்கு மனசு வந்து பொறுக்கல மக்கள் எல்லாம் வந்து நல்ல செல்வ செழிப்போட இருக்கிறாங்க இது வந்து தவறு அப்படிங்கிற கொள்கையில இருந்த அவரு உஸ்மான் ரதில்லான்னு நான் இங்கேயும் இருக்கல என்னை விட்டுருங்க என்ன வேற இடத்துக்கு போறதுக்கு நீங்க அனுமதி கொடுத்துருங்க அப்படிங்கும் போது உஸ்மான் ரதுல்லும் வந்துட்டு அவர்களுக்கு போவதற்கு அனுமதி கொடுத்துறாங்க நீங்க கிராமப்புறத்துல எங்கே ஒரு இடத்துல போய் பாலைவனத்துல போய் இது இருந்துக்கோங்க சொல்லிட்டு அவர்கள் போவதற்கு விருப்பப்பட்ட இடம் எதுவா இருந்துச்சு சொன்னா அருள் விபுதா அப்படிங்கிற ஒரு பாலைவன பகுதி நல்ல வில்லேஜ் அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க இவர் ஒருவருடைய வீடுதான் சுத்தி எதுவுமே இருக்காது அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இவங்க போகறதுக்கு பெர்மிஷன் கேட்கிறாங்க உஸ்மான் ரதுல்லானு கொடுத்துடறாங்க போறப்ப உஸ்மான் ரீல்லானு என்ன பண்றாங்க நீங்க ஒட்டகங்களை எடுத்து கொடுப்போங்க உங்களுக்கு பயணத்துக்கும் அங்க தேவைக்கும் பயனாக இருக்கு அபுதர் ரதில்லுடைய ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி எப்பேற்பட்ட முக்கியமான சஹாபி அப்படின்னா உமரதில்லானு காலத்திலையும் ரதிலானு காலத்திலையும் முஃப்தியாக இருந்தவர் மார்க்க சட்டத்திற்கு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நபர்கள் முக்கியமான நபராக இருந்தார் அவருக்கு கண்ணியப்படுத்தணுமே அவர்களுடைய அடிமையும் கூட்டிட்டு கிளம்புறாங்க அவர்கள் அந்த இடத்துலயே வாழ்றாங்க சுத்தி முத்தி கிடையாது எந்த ஒரு செல்வமும் கிடையாது அவருக்கு இடத்துல அவர்கள் இறக்கக்கூடிய தருணத்துல அதாவது மரணப்படுக்கையில இருக்கும்போது அவதாரது இல்லாம என்ன பண்றாங்கன்னு சொன்னா கடுமையான நடு இருக்கிற பாலைவனம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கறது இந்த நிலைமையில கூட நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு அழுகும் போது அபதிலானு பார்த்துட்டு ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேக்கும் போது அவங்க சொல்றாங்க உங்களுக்கு கப்பல் விட கூட எனக்கு துணி இல்ல அக்கம் பக்கத்துல யாராவது இருந்தாலாவது நான் வந்து ஏதாவது வாங்கி கஃனிடுவேன் அப்படின்னு சொல்லி அழுவும் போது அபுதரது இல்லோ என்ன பண்றாங்கன்னு சொன்னா அபிசுரி வலா தலா தபு அப்படிங்கிறாங்க அதாவது நீங்க வந்து கவலைப்படாதீங்க சந்தோஷப்படுங்க அப்படிங்கிறாங்க அப்ப என்ன பண்றாங்க அபுதரது இல்லோ நபிசல்ல சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் ஒரு சபையில நாங்க நானும் சில தோழர்களும் எப்படி குறிப்பிடுறாங்க அந்த எம்டி ஆன எம் டி லேண்ட்ல ஒருத்தர் வந்து மரணிப்பாரு அவர் மரணிக்கூடிய மரணிக்க கூடிய நேரத்துல உண்மையான மூம்கள் அவர்கள் வந்து அவங்க கூட இருப்பாங்க தருணத்தில் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அந்த சபையில இருந்தவங்களுடைய எல்லாருடைய மரணத்தையும் நான் வந்து கவனிச்சேன் யாரும் அந்த மாதிரி மரணிக்கல விடுபட்ட ஒரே ஆள் நான் தான் உண்மையான மூமின்களுக்கு மத்தியில அவர்களுக்கு மத்தியில நான் மரணிப்பேன் சொல்லிருக்காங்க அப்ப யாராவது கண்டிப்பா வருவாங்க நீங்க என்ன பண்ணுங்க அக்கம் பக்கத்துல போய் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க மனைவி என்ன சொல்றாங்க யாருமே இங்க வர்றதுக்கு வழியே இல்லை அதே பயணமும் அந்த பயணம் ஏற்படுவதற்கான சாத்திய கூறும் இல்ல காரணம் அப்பதான் வந்து ஹஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு பயணத்திற்கான அந்த இதெல்லாம் முடிஞ்சு யாரும் வராதற்கான ஒரு சூழல் அது அந்த சூழல யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு மனைவி சொல்லி இருந்தாலும் அபுதரது இல்ல இந்த அதிசய குறிப்பிட்டு சொன்னதால அவங்க என்ன பண்றாங்க போய் பாக்குறாங்க வராங்களா வராங்களான்னு பாக்குறாங்க ஒன்னு ரெண்டு நாள் அப்படியே ஓடுது அப்ப ரசுல் அப்ப என்ன ஆகுது அபுதரதில்லான்னு சொன்னது போலவே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கூட்டம் வந்து பயணக்கூட்டம் வருது பயணக்கூட்டம் வரும்போது இவர்கள் வந்து பதட்டமான நிலையில இருக்கிறத பாத்துட்டு அவங்க வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அபுதர்லா மனைவி வந்து கேட்கிறாங்க அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அல்லாவுடைய தூதருடைய சகாபி அவருடைய நிலைமையை பாருங்க மனைவி சொல்றாங்க அங்க ஒரு நபர் ஒரு மனிதர் வந்து இந்த மாதிரி மரணப்படுக்கையில இருக்கிறாரு உங்களுடைய உதவி அவங்களுக்கு தேவைப்படும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவங்க கேட்கறாங்க யார் அது அப்படின்னு கேட்கும் போது அவர்கள் அபுதர் ரதுலானு அவங்களுக்கு உள்ளம்லாம் வந்து கடுகெடுத்து போச்சு அல்லாருடைய தூதருடைய ஒரு சாமி அவருக்கு இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமாக அவர்கள் வந்து அபுதர் ரது இல்லானு இடத்துல போறாங்கல்லான இடத்துல போன பிறகு அபுதர் என்ன சொல்றாங்க நீங்க சுப செய்தி பெற்றுக் கொள்ளுங்க மரணிக்க கூடிய நேரத்துல என்னை சுற்றி உண்மை முஸ்லிம்கள் இருப்பாங்க அப்படின்னு ரசுல்ல சொன்னாங்க நீங்களெல்லாம் உண்மை முஸ்லீம்கள் அப்படின்னு ரசி பாருங்க அந்த நேரத்திலும் அவர்களுக்கு சுப செய்தி சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க மட்டும் தான் கேக்குறாங்க அதுவும் வந்து நிபந்தனை வைக்கிறாங்க அந்த கஃன் கொடுக்கக்கூடிய நபர் வந்து இதற்கு முன்னதாகவும் சரி இப்பவும் சரி அரசு துறையில எந்த துறையிலையும் வேலை பார்த்துக்கவும் கூடாது பார்த்துட்டு இருக்க கூடாது அப்படி இருந்த வாங்கிக்குவேன் பொருளாதாரத்தை வெறுத்து ஒருவர் என்ன பண்றாரு அவரு துணி கொடுக்கிறாரு கஃபனுக்கு துணி கொடுக்கிறாரு அவருக்கு மரணம் ஏற்படுது அதன் பிறகு அவருக்கு கஃபன் இட்டு அங்கு தொழுகை நடத்தப்பட்டு அவர் அடக்கப்படுறாரு நாம இதுல இருந்து எடுக்க வேண்டிய படிப்பு என்ன சொன்னாருலானுடைய இந்த கருத்து முழுவதுமாக ஏகோபித்த முடிவாக உலமாக்கல் வந்து இந்த கருத்துக்கு முரண்பட தான் செய்றாங்க மாற்று கருத்து தான் இருக்கிறாங்க ஒன்றுதான் செல்வத்தை வந்து சேமிப்பது அதாவது எல்லாம் கொடுப்பதற்கு போக அப்ப இந்த கருத்து இருந்தாலும் இதுல இருந்து நாம எடுக்க வேண்டிய படிப்புரை என்னன்னு சொன்னா ரசூல்லாய் செல்லாசுடைய தோழர் ஒருவர் எந்த அளவுக்கு உலகப் பற்றின்மை இல்லாம வாழ்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம கருத்து கொள்ளணும் நாம எந்த நிலமில இருக்கிறோம் நாம இன்னைக்கு எந்த சக்காத்தையா சக்காத்த போட்டு மறுமை நிலைமை மறுமை நிலைமை அப்படிங்கலாம் நம்ம இது போல சம்பவங்கள் மூலமா சிந்திச்சு பார்க்கணும் அப்படிங்கிற கடமைப்பட்டிருக்கோம் அடுத்ததாவது சஹாபியுடைய ஒரு சம்பவம் அவரு வந்து அபு கைஃபார் ஆகணும் இவங்க வந்துட்டு தபு கித்தத்துக்கு இதே போல வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு ஒரு வர்றதுக்கு லேட் ஆகும்போது என்ன பண்றாங்க திடீர்னு போய் அங்கு அவர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு உணவெல்லாம் உணவு தண்ணி நம்மளாம் வந்து எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து வீட்டுக்கு போறாங்க அவங்களுடைய வீட்டுல இவர் வந்து ஒரு அன்சாரி தோழர் இவங்க வீட்டுல என்னன்னு சொன்னா அரிஷ் அப்படிங்கிற ஒரு செட்டப் என்னன்னு சொன்னா வீடே செட்டப்பே மரத்துல வந்து நேச்சுரல் ஏசி மேல வந்து தண்ணி ஊத்திருப்பாங்க அப்ப வெயில் வந்து அதை அப்படியே சுத்தி அந்த குளிராக வரும் வெயில் வந்து பெருசா தெரியாது இப்ப இதை பார்த்தோன்னா அவர் இருந்த இடம் தான் ரசூல்லாம் இவரோ சிரமப்பட்டு போறாங்களே நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போறதா அப்படின்னு அவர் வீட்டுக்குள்ளேயே போக மாட்டார் அதன் பிறகு ரசூல்லா சொல்லுமடுமையான பசியிலும் வெயிலையும் போயிட்டு இருக்காங்க அப்ப அந்த நேரத்துல நான் வந்து இந்த மாதிரி குளுமையா இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள நான் வர்றதா நான் வரவே மாட்டேன் நீங்க உணவு சமைச்சு எனக்கு கொடுக்குற வரைக்கும் நான் வெளியிலே தான் இருப்பேன் அப்படின்னு ரசூல்ல சொல்லம் ரசூல்லாஹ் சொல்ல மேற்கோள் காட்டி இவரை வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு உள்ள சொல்லிடுறாரு அப்ப என்ன ஆயிருது அதன் பிறகு உணவுலாம் வாங்கிட்டு படைக்கு லேட்டா வராது எவ்வளவு லேட்டா வராருன்னு சொன்னா படை வந்து அவங்க போயே சேர்ந்துட்டாங்க தபுக்கு அந்த சூழ்நிலையில வராது வந்தவன் ரசுல்லா அபு கைஃபமா அப்படிங்கிறாங்க அதாவது வார்னிங் மாதிரி சொல்றாங்க நீங்க இவ்வளவு லேட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு அப்ப திரும்ப அபு அபு கைசமாறது இல்ல அவன் என்ன பண்றாங்க நடந்ததெல்லாம் சொல்லி காட்டுறாங்க இந்த மாதிரி நடன் சியார சொல்லா நான் உள்ளவே போல இந்த நடந்ததெல்லாம் சொன்னோன்னா நபிசல்லா வந்து அவர்களுக்காக துவா செய்யறாங்க துவா செஞ்சிட்டு அல்லா உங்களுக்கு வரக்க செய்வாங்க போவதற்கும் அவர்களுடைய உலகப் பற்றின்மை எப்படி இருக்கு அப்படிங்கெல்லாம் இது போல சம்பவங்கள் மூலமாக நம்ம படிப்பினை பெறணும் அடுத்து நபி சொல்லா அலுவலம் பயணத்துக் கொண்டு போயிட்டு இருக்கும் இந்த யுத்தத்திற்கு பயணத்துல இருக்கும்போது அல்லாவால் சபிக்கப்பட்ட கூட்டங்கள் குறிப்பாக இந்த சமூது மக்கள் சமூக மக்களை பத்தி குரான்ல குறிப்பிடப்பட்டிருக்கு நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் அல்லா அல்லாவை நிராகரித்து அல்லாவுடைய தண்டனைக்கு ஆளான கூட்டங்களில் ஒரு கூட்டம் இந்த சமூக கூட்டம் இந்த கூட்டத்தை கடந்து போகும்போது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த அவங்க தங்கின இடங்கு அங்க இருந்த இடத்தை வந்து என்ன பண்ணாங்க சஹாபாக்கள் அப்படின்னா தண்ணி எடுத்து குடிப்பதற்கும் அதே போல அத மாவு மாவு தண்ணிய போட்டு மாவுடைய கால்நடைகளுக்கு உங்க கால்நடைக்கான தண்ணியை கொடுக்காதீங்க அப்ப அல்லா அளித்த சமுதாயத்தை அந்த அந்த பாதையில் நீங்க கடந்து போனீங்கன்னா அதுக்குள்ள போகாதீங்க அதன் பக்கம் திரும்பி கூட பாக்காதீங்க அப்படி ஒருவேளை போகணும்னா நீங்க அழுத வாரே போக இல்லனா போகாதீங்க ஆயிடக்கூடாது அல்லாவுடைய தண்டனை இறங்கி இருக்குது அப்படின்னு அந்த படிப்பனைக்காக தான் நம்ம போனோம்னா கூட நம்ம அழுது கொண்டே தவிர உள்ள போகாதீங்க அப்ப ஒரு பொருளை வீணாக்க கூடாது ஒரு பொருளை எக்காரணத்தை கொண்டும் வீண்வரையும் செய்யக்கூடாது அப்படின்னு நபிசுல்லே சொல்லம் கண்ணும் கருத்துமா இருந்த ரசுல்லா சுல்லம் அந்த தண்ணியை நீங்க பயன்படுத்தாதீங்க கீழே கொட்டுங்க அதை வச்சு செஞ்ச மாமன் பயன்படுத்தாதீங்க அல்லாவால் அழிக்கப்பட்ட சமூகத்துடைய அந்த இடத்துல போய் நம்ம வந்து கொண்டாடுறதும் எப்படி ஆயிப்போச்சு பாபிலோன் அல்லாவால் அழிக்கப்பட்ட சமுதாயத்துல ஒரு சமுதாயம் இன்னைக்கு சுற்றுலாத்தலமாகி நம்ம மக்கள் அங்க போய் போட்டோ எடுத்து சமூக வலைதளத்துல பரப்புறாங்க அதே அல்லாவ அழிக்கப்பட்டு சபிக்கப்பட்டு கேமத்த நாள் வரைக்கும் படிப்பினைக்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு உடல் அது மிகப்பெரிய மாற்றுதான் அவர்களோட நினைச்சு எப்பேற்பட்ட ஒரு அழிவுக்குரிய செயல் அப்படிங்கறத நம்ம கருத்துக் கொள்ளணும் அப்ப இது போல அழிக்கப்பட்ட அல்லாவ சபிக்கப்பட்ட சமுதாயத்தை நம்ம தாண்டி போறோம் அந்த இடங்களை தாண்டி போறோம் சொன்னா அதன் பக்கம் நம்ம உள்ள போகக்கூடாது போவதாக இருந்தால் அழுது கொண்டு எ ஆக்கிறாத அப்படின்னு சொல்லி அது போன்ற செயல்கள் இருந்து பாதுகாப்பு தேடியவராக தான் போனோம் அப்படிங்கிறது கொள்ளணும் அப்ப அடுத்ததாக இன்னொரு சம்பவம் என்ன சொன்னா நபிசுல்லா இந்த பயணத்தில் இருக்கும்போது நபிசுல்லா ஒலி செய்ய போறாங்க தொழுவிக்காக நபிசுல்லா வருவதற்கு லேட் ஆயிருது லேட் ஆனவன என்ன பண்ணுறாங்க முஸ்லிம்கள் வந்து அங்க இக்காமத்து கொடுத்துர்றாங்க லேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அங்க என்ன பண்றாங்க அப்துல் ரஹ்மான் இப்படி இல்ல அவர்களை வந்து இமாமாவன் என்று தொழுவிக்க சொல்லிட்டாங்க அப்ப தொழுகை நடந்து கொண்டிருக்கும் போது ரசிசலம் வராங்க செஞ்சு முடிச்சிட்டு இப்ப ரசிசலம் வருவதை பார்த்தோன்னா அப்துல் ரஹ்மான் இப்போ என்ன பண்றாங்க அவங்க பின்னாடி வர்றதுக்கு முயற்சிக்கிறாங்க நீங்க வராதிங்க நீங்களே தொழுகிறாங்க ரசூல்லாய் சல்லா பின்பற்றி தொழுகாபி அப்படிங்கிற பெருமைக்குரியவர் அப்துல் ரஹ்மான் இப்போ அப்படிங்கறத நம்ம இங்க நம்மளுடைய கருத்துல கொள்ளணும் இந்த நடந்தப்தபோது ஒரு நைட்ல என்ன ஆகுதுன்னு சொன்னா அப்துல்லா மசூத் ரதுல்லானுகோ இந்த சம்பவத்தை விவரிக்கிறார் அவர் வந்து வெளிச்சம் தென்பட்டது என் கண்ணுக்கு அப்ப என்னடா அப்படின்னு இந்த வெளிச்சத்தை நான் வந்து ஃபாலோ பண்ணி போனா அங்கு ரசூல்லா சல்லாஹ் அஸ்லமும் உமர்றது இல்லானும் அவர் சுத்திக்கிறது இல்லாமவும் ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்து கொண்டிருந்தாங்க உமர்றது இல்லானவும் அவர் சுத்திக்கிறது இல்லாமல் அவங்க கையால் அதை இறக்கி வைக்க குழிக்குள்ள இறங்கி அவர்களுடைய ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக அந்த கபருக்குள் இறங்கி ரசூல்லா சல்லாஹாம் தன்னுடைய முபாரக்கான கையில வாங்கி அவர்களுடைய ஜனாசா உள்ள வைக்கதான் நான் பார்த்தேன் உள்ள வச்சிட்டு நபிசுல்லா என்ன பண்றாங்க அந்த சஹாபிக்காக அப்துல் பஜாதுக்காக எப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்குரிய ஒரு அதுவும் இந்த சஹாபி அறியப்படாத ஒரு சஹாபி ரொம்ப ஏழையான ஒரு சஹாபி அல்லாவுடைய தூதருடைய வாயிலிருந்து நான் பொருந்திக்கொண்டேன் நீயும் பொருந்திக்கொன்னு ஒரு துபா பெற்றவராக இருந்தா அந்த இடத்துல சகாபாக்கள் வந்து ஆசைப்படக்கூடிய அளவுக்கு இந்த சஹாபியுடைய மரணம் இந்த யுத்தத்தில் நடந்தது அதாவது அப்படிங்கிறத நம்ம கருத்துல கொள்ளணும் அடுத்தது நடந்த சம்பவம் என்னன்னு இந்த தௌமத்துல் ஜந்தல் அந்த இடத்தை வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உக்கைதிர் அப்படிங்கிற அந்த நபரை வந்து நீங்க போய் நீங்க கேப்சர் பண்ணுவாங்க அந்த ஆட்சி செய்யக்கூடிய அந்த நபரை நீங்க பிடிச்சிட்டு வாங்க ரசூல்லா சல்வம் காலிபின் காலிபின்லானும் சில சகாபாக்களும் அவர் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க போகும்போதே ரசூல்லா சல்லாஸ்லம் என்ன சொன்னா அவர் வந்து எருமைகளை வந்து அவர் வந்து வேட்டையாடிட்டு இருப்பாரு அந்த காட்டிருமைகளை வேட்டையாடக்கூடிய அந்த நேரத்தில் குறிப்பாக இந்த ஆட்சி செய்யக்கூடிய நபரும் என்ன பண்ணுவாங்க போறதா அதுவும் குதிரையை வச்சு காட்டறிய போறதுன்னா எந்த அளவுக்கு அதுவும் ரேரான ஒரு வேட்டை ஏதோ சாதாரண ஆடு வேட்டையாடுற மாதிரி மாடு வேட்டையாடுற மாதிரி விஷயம் கிடையாது காட்டருமையை வேட்டையாட போறாங்க அப்ப இது அவங்களுக்கு சிக்கிறதும் அந்த காட்டருமையை சிக்குவதும் ஒரு அரியான விஷயமா இருந்துச்சு பெண்ணாவது இந்த ரசுல்லா சல்லாத்துடைய அனுப்பி வைத்த இந்த குழு போகுது படை குழு போகுது கரெக்டா அவங்க போகும்போது இந்த நபர் உகை இந்த மன்னர் என்ன பண்றாரு சொன்னா டெரஸ்ல அதாவது மாடியில மொட்டை மாடியில மனைவியோட இருக்கிறார் மனைவியோட இருக்கும் போது அதுவும் அன்னைக்கு முழு நிலா முழுநீரோட மனைவியோட மாடியில உட்காந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு நைட்ட அப்ப பாருங்க அப்ப அவங்களுடைய அந்த கோட்டைகளை அந்த கோட்டை கதவுகளை மாடுகள் உரசி கொண்டு போகுது இவங்களா தேடி போய் கூட கிடைக்காத அளவுக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பல காட்டிருமைகள் வந்து உரசி கொண்டு போகுது அந்த சத்தம் நல்லா மாடி கேக்குது மொட்டை மாடிக்கு அப்ப என்ன ஆகுது அவங்க மனைவி சொல்றாங்க இது எவ்வளவு ஒரு அரிதான ஒரு விஷயம் நம்மளா தேடி போகாம இன்னைக்கு நம்மள தேடிய வந்துருக்கு நீங்க போய் வேட்டையாடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இப்ப அவரும் இறங்கி வராரு அந்த மன்னரும் இறங்கி வராரு வந்தா அந்த மாடு போற பாதையே போனா என்று காலிதிபின் வழிபாடு மொத்த குழுவும் காலிது பின் வழி எதிர்கொண்டது சகோதரர் அவர் அந்த நடந்த அந்த போர்ல அந்த சின்ன சண்டையில அவர் கொலை செய்யப்படுறாரு உகைதருடைய சகோதரர் அதே மற்றவர்களும் உகைதிரும் கைதிகளாக பிடித்து வரப்படுறாங்க ரசூல பிடித்து வந்த பிறகு அவர்கள் ஜிசியா கொடுப்பதாக அந்த இஸ்லாமிய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு அந்த ஒப்பந்தங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு அந்த இடம் இஸ்லாமிய ஆட்சி எல்லைக்கு உட்பட்டது இருந்தது ஜிஸ்யா வந்து அவர் கொடுத்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அதே போல பொறுத்த வரைக்கும் இந்த தபுக்கியத்துவம் வந்து நடைபெறவே இல்லை ரசுல்லா சல்லா அலுவலம் இவ்வளவு சிரமப்பட்டு சஹாபாக்களை கூட்டிட்டு போனாங்க இதை கேள்விப்பட்ட ரோமர்கள் இந்த நிலமிலிருந்தும் நம்மளை எதிர்க்க வராங்களே நம்ம அவர்களும் கண்டிப்பா வந்து போரிட்டு ஜெயிக்க முடியாது ஆல்ரெடி அவங்களுக்கு நியூஸும் போயிருக்க தெரியுது மழக்குகளுடைய உதவி அவங்களுக்கு வருது அல்லாவுடைய உதவி இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெளிவா தெரியும் ரோமர்களுக்கு தெளிவா தெரியும் இவர் இறை தூதர் அப்படின்னு அப்ப கண்டிப்பா நம்ம வந்து தோல்வி அடைவோம் எதுக்கு இந்த தோல்வி அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க லட்சோப லட்ச மக்கள் வந்த படை திரும்பி வாங்கி பார்த்தா திரும்பி வந்து போயிருச்சு பன் மடங்கு ரசூல்லாத்துடைய படையை விட பன் மடங்கு வந்த அந்த படை திரும்ப கிளம்பி போயிருச்சு கிளம்பி போன உன ரசூல்லா சொல்லு திரும்பி வந்துரல அந்த இடத்துல தங்குறாங்க சில நாட்கள் ஏன்னா ரசூல்லா சொல்லு எப்பயுமே அந்த படை எதிர்த்து வந்த படையை பின்னாடி திரும்பி போயிட்டாலும் இவங்க வந்து தங்கி ஏன்னா வரலாறு ரசூல்லா சல்லாஹம் வீரம் அந்த மாதிரி ரசூல்லா சொல்லம் அங்கே சில நாட்கள் தங்குறாங்க தங்கி பாக்குறாங்க ரோமர்கள் வரல ஆனா இந்த படை நடக்கலனாலும் இந்த போர் நடக்கலனாலும் இந்த கசுவா இந்த போர் இருக்குதே இது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த ஒரு போர் பல பகுதிகள் வந்து இஸ்லாமிய எல்லைக்கு இது வந்து உள்ளடக்கி வருவதற்கு காரணமாக இருந்த போர் அப்படிங்கிறத நாம வந்து இங்க கருத்துல கொள்ளணும் அதே போல இந்த போர் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருந்தது ஒரு டெஸ்ட் அல்லா வச்சா மிக முக்கியமான டெஸ்ட்ல இதுவும் ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறத நாம வந்து பார்க்க முடியும் அதுவும் வந்து இந்த இந்த இது எல்லாமே நம்ம போன மருவிலே பார்த்தோம் எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு காலம் விளைச்சலாக இருக்கட்டும் அந்த எதிரி படையுடைய எண்ணிக்கையாக இருக்கட்டும் எல்லா வகையிலையும் ஒரு அல்லாவிடம் இருந்து சோதிக்கப்பட்ட ஒரு போர் அப்படிங்கறத நம்ம கருத்து இருக்கணும் இதைத்தான் அல்லாஹ் தாலா சூரத்து பதினேழாவது சொல்லி காட்டும் நிச்சயமாக அல்லாஹ் நபியையும் முஹாஜர்களையும் அன்சாரிகளையும் மன்னித்தான் அவர்களின் ஒரு பிரிவினருடைய இதயங்கள் சுருங்கி விடுவதற்கு நெருங்கிய பின்னர் கஷ்டமான காலத்தில் நமது நபியாகி அவரை அவர்கள் பின்பற்றினர் பின்னரும் அவர்களை மன்னித்து அருள் புரிந்தான் நிச்சயமாக அவன் அவர்கள் மீது மிக்க கருணையும் கிருபையும் உடையவனாக இருக்கின்றான் அப்படிங்கிறான் அப்ப இந்த வசனத்தை குறிப்பிட்டு முபஸர்கள் என்ன சொல்றாங்க சொன்ன இதை நபிசுல்லுடைய இறுதி பகுதி ஏன்னா எந்த ஒரு அமலுமே எந்த ஒரு அமல் செஞ்சாலும் முடிப்போம் பாவ மன்னி போட தான் முடிப்போம் அப்ப அல்லா இங்க மன்னித்துட்டேன் அப்படின்னு அங்கீகாரம் கொடுப்பதிலிருந்து அங்கு இது வந்து நபிசுல்லா இறுதி நேரம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும் சொல்லி முஃபசிர்கள் கருத்து சொல்றாங்க அப்ப இந்த இதன் பிறகு நபிசுல்லா அலே செல்லம் போகும் போதே மதினாவில் இருந்து தபுக்கு போகும் போதே அங்கு என்ன நினைச்சு சொன்னா ஒரு கூட்டத்தினர் வந்து என்ன பண்ணாங்க சொன்னா ஒரு பள்ளி வந்து கட்டியிருந்தாங்க பள்ளி கட்டி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க நீங்க இங்க பள்ளிக்கு வந்து தொழுக வைக்க நீங்க இனாகிரேட் பண்ணிட்டு போங்க தொடங்கி வச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்ப நபிசுல்லாஹலம் இருக்கேன் அவசரமா போகணும் வரும்போது நான் வந்து தொழுக வைக்கிறேன் இன்ஷால்லா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க வரும்போது நபிசுல்ல வகை வந்துருச்சு அந்த பள்ளியுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறதுனா நபிசுல்லா சொல்கிறதுக்கு வகை வந்ததுனால நபிசுல்லாம் வரும்போது அந்த பள்ளியை வந்து நபிசுல்லா பள்ளி தொழுக போகல அதே போல அந்த பள்ளியை வந்து எதற்காக கட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்டை நம்ம பார்க்கணும் பள்ளியை கட்டுவதற்கு முக்கியமான நபர் யாருன்னு சொன்னா இந்த அபு ஆமீர் அல் பாசிக் அப்படிங்கிற இந்த நபர் தான் இவன் என்ன பண்றான்னு சொன்னா இவன் வந்து கசரஜ் கோத்திரத்தை சார்ந்த ரொம்ப முக்கியமான நபர் இவன் இவன் என்ன பண்றான் சொன்னா நபிசுல்லா அல்லம் வருவதற்கு முன்னதாகவே இவன் வந்து ஏகத்துவத்தில் இருந்தவன் அல்லாவே வணங்கி கொண்டிருந்த ஒரு நபர் யூதர்களுடைய வேதங்கள் எல்லாம் படிச்சு அந்த அறிவெல்லாம் பெற்று சிலை வழிபாடு எல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகத்துவத்தில் இருந்த இந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா நபிசுலாவாசலம் வந்த பிறகு ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு நபிசுல்லாவஸ்திட்ட பையத்து செய்ய வேண்டிய முதலாம் நபர் இவரதா இருந்திருக்கணும் ஆனா இவன் என்ன பண்றான்னு சொன்னா நபிசுல்லாவஸ்தை எதிர்ப்பதில் முதல் வரிசையில் நின்னமே இவன் தான் குறைசுகளை வந்து அங்க உசு பேத்தி உசுப்பேத்தி போங்கிட்டு எதிர்க்க சொல்றது உக்தத்தில் நபிசல்லா அல்லம் காயம் போட்டாங்களே நபிசுல்ல பகுதியில குழி தோண்டி உழுகிற மாதிரி அந்த ஏற்பாடு பண்ணது இவன் தான் அதன் மூலம்தான் நபிசல்லா அலுவலத்துக்கு நபிசுல்லா அலுவலக கவச ஆடையிலிருந்து அந்த ஆணி இரும்பு வந்து அவங்களுடைய இந்த இடத்துல குத்தி அவர்களுடைய வாய் பகுதியெல்லாம் குத்தி பல்லு உடஞ்சு கடுமையான முறையில காயமா இருந்தாங்க அதற்கு காரணம் இவன் தான் அப்ப இவன் என்ன பண்றான் இனிமேட்டு அரபுகளை வைத்து இவர்களை ரோமர்கள் ஹிராக்கில போயிட்டு இதெல்லாம் எனக்கு ஒரு படைய கொடுங்க நான் வந்து நபிசுல்லா அல்ல முஸ்லீம்களையும் நான் எதிர்த்து அந்த முஸ்லீம் சமுதாயத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் வந்து பிளான் போட்டு இருக்கான் பிளான் போட்டு போட்டு இருக்கக்கூடிய இவன் என்ன பண்றான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிளான் பண்றதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அதுக்கு வந்து நமக்கு ஒரு இடம் வேணும் அந்த இடம் சந்தேகத்திற்கு உரிய இடம் இல்லாம நம்பகத்தன்மையான ஒரு இடமா இருக்கணும் பள்ளியை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கல்ல அப்ப நீங்க ஒரு பள்ளி கட்டுங்க அப்படின்னு சொல்லிக்கு மதினாள் இருக்கக்கூடிய முனாஃபிக்குகளுக்கு லெட்டர் அனுப்புன அவர்களும் ஒரு பள்ளி கட்டுறாங்க பள்ளி கட்டி இது போல இந்த மாதிரி பிளான் பண்றதெல்லாம் முஸ்லிம்களை அழிப்பதற்காக நம்ம போடுற பிளான் எல்லாம் இந்த பள்ளியில இருக்கட்டும் அப்படின்னு பிளான் போட்டு கட்டப்பட்ட பள்ளி இந்த பள்ளி அப்ப நபிசுல்லா அலத்துக்கு இந்த வகை வந்து பிறகு நபிசுல்ல அந்த பள்ளியை கட்டளையின் தீங்கு இழைப்பதற்காகவும் நிராகரிப்பதற்காகவும் நம்பிக்கையாளர்களிடையே பிளவு உண்டு பண்ணவும் இதற்கு முன் அல்லாவுடன் அவனுடைய தூதருடன் போர் செய்தவனுக்கு ஒரு புகலிடமாகவும் ஆக்க ஒரு மசிதை முன்னர் ஏற்படுத்தி கொண்டவர்கள் நாங்கள் நல்லதையே என்று வேறென்றும் விரும்பவில்லை என்று நிச்சயமாக சத்தியம் செய்வார்கள் ஆனால் அவர்கள் நிச்சயமாக பொய்யர்கள் என்பதற்கு அல்லாவே சாட்சியம் கூறுகிறான் அல்லாஹ் என்ன சொல்றான் முஸ்லிம்களுக்கு தீங்கு செய்யவும் நிராகரிப்பதற்கும் நம்பிக்கையாளர்களிடத்தில் பிளவு ஏற்படுத்துவதற்கும் அதே போல அல்லாவோட தூதரோடு போரிட்ட இந்த நபர்கள் அவங்களுக்கு புகலிடமாக அடுத்த வசல் நபியே அதில் நீர் ஒருபோதும் வணங்க நிச்சயமாக ஆரம்ப தினத்திலேயே இரையச்சத்தின் மீது அடித்தளம் அடித்தளமிடப்பட்ட ஒரு பள்ளிவாசல் உள்ளதே அதில் தான் நீர் தொலை நிற்ககுதியானதுனிதர்கள் உள்ளனர் அல்லா தூய்மை விரும்புகின்றான் அதே போல மசித் நபதியும் இருந்துச்சு தொழுவாதீங்க அப்படின்னு அல்லாஹ் கத்தலையிடும் மேலும் வந்து நூத்தி ஒன்பதாவது அல்லாஹ் குறிப்பிடுறான் அல்லாவை பற்றிய அச்சத்தின் மீதும் அவனது திருப்தியின் மீதும் தன் கட்டடத்தை அஸ்திவாரம் அஸ்திவாரமிட்டவர் சிறந்தவரா அல்லது அறிக்கப்பட்டு விழுந்துவிடும் ஓரக்கரையின் மீது தன் கட்டடத்தை அஸ்திவாரமிட்டவரா ஆகவே அது அவருடன் சேர்ந்து நரக நெருப்பில் சரிந்து விழுந்துவிட்டது அல்ல அநியாயக்கால சமுதாயத்தை நேர்வெளியில் செலுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அடுத்த வசனத்தை சொல்றான் அவர்கள் எழுப்பிய அவர்களுடைய கட்டடம் அவர்களுடைய இதயங்களில் ஒரு வடுவாக இருந்து கொண்டே இருக்கும் அவர்களின் உள்ளங்கள் துண்டு துண்டாக ஆகும் வரை அதாவது மரணிக்கும் வரை அல்ல நன்கறிந்தவன் ஞானம் மிக்கவன் அப்படின்னு அல்லாத்தெல்லாம் குறிப்பிட்ட கட்டளிட்டுறான் இந்த பள்ளிவாசல நீங்க இடிச்சிருங்க தீட்டு கொளுத்திருங்க அப்படின்னு அல்லாத்தெல்லாம் கட்டளம் அப்ப இந்த இது போன்ற நிகழ்வுகள் இன்னைக்கும் நடக்குது இன்னைக்கும் முஸ்லிம்களை வேறறுப்பதற்காகவும் இஸ்லாத்துடைய கொள்கையை அங்க வந்து மாற்றுவதற்காகவும் குஃபார்கள் நமக்கே தெரியாம நம்மளை கொண்டே நம்மள்கள் உள்ள அரியர்கள் அப்படிங்கிற போர்வையை கொண்டே இஸ்லாத்து உடைப்பதற்காக இஸ்லாத்திட்டங்களை வந்து அவர்கள் உடைப்பதற்காக விஷயங்கள் இஸ்லாத்தை தகர்ப்பதற்காக குஃபார்களால நியமிக்கப்பட்ட எத்தனையோ முனாஃபிக்குகள் நமக்கு பின்னால் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம கருத்துக் கொள்ள முடியும் நம்ம தெல்ல தெளிவாக தெரிந்த விஷயம் இது அப்ப அது போன்ற மஸ்ஜிதுகள் அந்த அந்த மஸ்ஜிதுகள்லாம் நம்ம தவிர்க்கணும் அந்த மஸ்ஜிதுகள்லாம் இடிப்பதற்கு தகுதியானவை அது வந்து மிக அதே போல இது போன்ற செயல்கள் ஈடுபடக்கூடிய இந்த முனாஃபிக்குகள் வந்து நாளைக்கு நரகத்துக்கு தான் போவாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு காட்டுறோம் இது போன்ற செயல்களில் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து வேண்டும் அப்ப நபிசுல்லா அலுவலம் திரும்ப வராங்க தபுக்கில் இருந்து திரும்ப வரும்போது நபிசுல்லா அலுவலம் மதினாவுக்குள்ள உள்ள நுழையும் போது அங்கு வந்து நபிசுல்லா அலுவலத்துக்கு கவிதை பாடப்படுது நமக்கு ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு கவிதை தான் குறிப்பாக ஒரு ஒரு கவிதை ஆரம்பிக்கும்ல ரொம்ப பிரபலமான ஒரு கவிதை இந்த கவிதை நபிசுல்லா அலசம் தபுக்க இருந்து வந்த போதுதான் பாடினாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லி இமாம் இபுனு கை கிராமத்துல குறிப்பிட்டு காட்டுறாரு ஏன்னு சொன்னா மத்தவங்கலாம் இது நபிசுல்லா அலிஸ்லம் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜரத் செஞ்சு வரும்போது இந்த கவிதையை பாடினாங்க அப்படின்னு சொல்லி பெரும்பாலான அறிஞர்கள் கருத்துல இருக்கிறாங்க ஆனா இமாம் இப்னு கைம் ராமத்துல அழகி ஏன் வந்து இந்த கவிதை வந்து குறிப்பாக தபுக்கு திரும்பி வரும்போது தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்கன்னா இந்த கவிதையில் வரக்கூடிய வதா அப்படிங்கிற இந்த வார்த்தை இவர்கள் வந்து வடக்கிலிருந்து வராங்க அதாவது வடக்கிலிருந்து வந்த நபிக்கு வந்து அல்ல வந்து புகழ் புகழை ஓங்க செய்வானாங்க இந்த மாதிரி கவிதை வார்த்தைகள் கொண்ட இது அப்ப மதினாவிற்கு வடக்குல வந்து தவுக்கு தான் இருக்கு மதினாவுக்கு தெற்குலதான் வந்து மக்கா இருக்கு அப்ப வந்துட்டு இது வந்து இந்த நேரத்துல ஒரு பாடப்பட்ட கவிதைனா அப்படின்னு சொல்லி இப்னு கைம் ரஹமத்துல்லா இலையே அவருடைய கருத்தை பதிவு வச்சிருக்கார் அப்ப இந்த யுத்தத்திலிருந்து இமாம் இப்னு கைம் ரஹம் அவர்கள் நமக்கு கூடிய இந்த உண்மத்திற்கு கொடுக்கக்கூடிய படிப்பினை என்னன்னு சொன்னா நம்ம எடுக்க வேண்டிய படிப்பினை என்னன்னு சொன்னா ஒன்று ஒன்றாக லிஸ்ட் பண்றாரு அதுல ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம் முதலாவதாக இங்க வந்து அவர் எங்க குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா அவருடைய புத்தகமான ஜாதல் அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் இந்த படிப்பனைகள் எல்லாம் இங்க ஒரு இமாம் ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை ரூலிங் செய்யக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இமாம் பொது அழைப்பு விட்டுட்டாருன்னு சொன்னா அல்லாவுடைய பாதையில நீங்க ஜியாது செய்யணும் அப்படின்னு பொது அழைப்பு விட்டுட்டாருன்னு சொன்னா வருவது ஒவ்வொருவர் மீதும் கட்டாயம் தனிநபர் நீங்க வரணும் நீங்க வரணும் நீங்க வரணும்னா சொல்லணும் அவசியம் கிடையாது ஒவ்வொரு நபரும் வருவது கட்டாயம் அப்படின்னு இமாம் இபுனு கைம் ரம குறிப்பிடுறார் அதே போல பாதையில் போரிடுவதற்கு பொருளாதார உதவி கட்டாயமாக முஸ்லீம்கள் செய்யணும் இது ஒரு கட்டாயம் அப்படின்னு சொல்லி இமாம் இப்னு கைம் ரமவுல்லா குறிப்பிடுறார் மேலும் வந்து இமாம் அகமது அவர்களுடைய அறிவிப்பின்படி இரண்டு அறிவிப்புகள் வருது அதன்படியும் அவர்களும் குறிப்பிடுறாங்க அல்லாவுடைய பாதையில் போரிடுவது போரிடுவதை விட போரிவதற்கு செலவு செய்வதும் சிறந்த ஒரு அமல் அதே போல செலவு செய்பவரும் போரில் கலந்து கொண்டவராக கணக்கிடப்படுவார் அப்படிங்கிற அதிசயம் இமாம் அகமது அவர்கள் வந்து இங்கு மேற்கோள் காட்டுறாரு அடுத்து எடுக்கக்கூடிய படிப்பில் என்னன்னு சொன்னா ஒருவேளை அல்லாவுடைய பாதையில நிஜமாகவே அல்லாவுடைய பாதையில் ஜிகாது செய்வதற்கு போதுமான அளவு அவங்கள்ட்ட ரிசோர்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னா அவர்கள் கூடிய அளவுக்கு அவங்களால முடிஞ்சதை செய்யணும் சா என்ன பண்ணாங்க அழுதாங்க எங்க இடத்துல போதுமான அளவு வாகனம் இல்ல எங்களுக்கு வாகனம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க என்னால ஏற்பாடு பண்ண முடியாது சகாபக்கள் அழுதானு பெஸ்ட் கொடுக்கமோ அத குடுக்கணும் முடியனாலும் அல்லாவோடைய பாதையில நாம் செல்வதற்கு நம்மளால எந்த அளவு நம்ம செய்ய முடியுமோ அந்த அளவு முயற்சி செய்யணும் இப்ப இன்னைக்கு நம்ம மத்தியில என்ன பண்ணப்படுது அதுல இருந்து எப்படி விரண்டோடனும் அப்படிங்கதான் பாக்குறோமே ஒழிய அதுல எப்படி நம்ம அல்லாவுடைய பாதையில் நம்ம செல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் எந்த ஒரு அதற்கு எதிராகத்தான் பல்வேறு மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம இங்க கருத்தில் அப்ப நம்மளால் முடிந்த அளவு அல்லாவுடைய பாதையில் செல்வதற்கு முயற்சி செய்யணும் அப்படிங்கறத நாம் இங்க கருத்தில் அடுத்ததாக இந்த சபிக்கப்பட்ட சமுதாயத்தினர் அழிக்கப்பட்ட சமுதாயத்தினரை கடந்து செல்வதாக இருந்தால் நீங்க கடந்தே செல்லாதீங்க அப்படிங்கிறாங்க முதலாவது ஆப்ஷன் கடந்து செல்லாதீங்க நீங்க போகும்போது அந்த வழிகளில் கருத்து அந்த பாதையை முடிஞ்சதை தவிர உங்களுடைய முகத்தை மறைச்சுக்கோங்க ஏதாவது துணியை போட்டு முகத்தை மறைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்படி நீங்க உள்ள கட்டாயம் போகணும் இருந்தா அழுது அந்த நபிமொழிக்கு ஏற்றவாறு அதற்குள் நீங்க அழுதவராக அல்லாது நீங்க நுழையாதீங்க அப்படிங்கிற சொல்ல சொல்லுங்க இப்ப கொண்டே போங்க அங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நீங்க எடுத்துரவோ அதுல நீங்க பயனடைந்துடவோ கூடாது அப்படிங்கிறாங்க அல்ல இது போன்ற இளி நிலையிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும் இன்னைக்கு டூரிஸ்ட் பிளேஸா போய் அதுல என்ஜாய் பண்ணிட்டு போட்டோ பண்ணிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு அதை சோசியல் மீடியால போட்டுக்கிட்டு அதை ஒரு சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நம்ம எல்லாம் இது போன்ற இலி நிலைமையிலிருந்து அல்ல நம்மளை பாதுகாக்கணும் அடுத்ததாக இரண்டு தொழுகைகளை நபிசல்லா அலிஸ்லம் இந்த யுத்தத்தில் தபுக்கு யுத்தத்தில் தொழுது இருக்கிறாங்க அப்படின்னு இமாம் இப்னு கைம் ரஹம் குறிப்பிட்டு இரண்டு தொழுகையை ஒரே நேரத்தில் ரஹமுல்லா குறிப்பிட்டாங்க அடுத்து அடுத்த ஒரு படிப்பில் என்னன்னு சொன்னா இந்த கனிமத் ஒரு சின்ன குழு போகுது மொத்த படையும் போகாம ஒரு சின்ன குழு எதிர்த்து அந்த எதிரிகளை எதிர்கொள்ள போது அவர் குறிப்பிட்ட நபரை எதிர்கொள்ள போது அப்படின்னா அதுல கிடைக்கக்கூடிய கனிமத்தை அமீர் வந்து மொத்த படைக்கும் பிரித்து கொடுக்காம அந்த ஐந்துல ஒரு பகுதி அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் அந்த ஏழைகளுக்கு வரியோர்களுக்கு போகும்ல அதை தவிர மீதிய வந்து அந்த சிறிய படைக்கே கொடுத்தரலாம் ஏன்னா இந்த படையில் நபிசுல்லா அலுவலம் இந்த போர்ல நபிசுல்லம் அப்படி செய்தார்கள் அப்படின்னு மேற்கோள் காட்டி இமாம் இபுலு கைம் ரஹ் குறிப்பிட்டாங்க அடுத்து இந்த பாவம் நடக்கக்கூடிய இந்த இடத்தை என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இந்த போரின் மூலமா நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இது வந்து முன்னாபிக்குகள் கட்டப்பட்ட இந்த மசித் திரார் அவங்க கட்டினாங்க முஸ்லிம்களை வந்து வஞ்சிப்பதற்காக கட்டினாங்க வச்சுக்கோங்களேன் அப்ப அதை என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் நீங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க உமரது இல்லானு காலத்துல ஒரு கிராமத்துல என்ன நடக்குன்னு சொன்னா அந்த இடத்துல சாராயம் அந்த இடத்துலதான் வந்து காய்ச்சி விற்கப்பட்டு இது போல நடக்கக்கூடிய ஒரு ஒரு இடம் எரி குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம கருப்பத்தில் அப்ப ரசுல்லா சல்லா அலுவலமும் சஹாபாக்களும் எப்படி அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்று அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக அல்லா அல்லாஹ் கூறியது போல அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்றார்களோ அதுபோல அல்லாவுடைய மன்னிப்பை பெற்று அல்லாவுடைய பெருளை அருளை பெறக்கூடிய சமூகமாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய உரையை முடித்துக் கொள்கிறேன் வாஹருதவானா அனில் ஹம்துல்லாஹி ரப்பிள் ஆலமி